தொண்ணூற்றி ஒன்று என்னிடம் இருந்து பெறுபவர் ஒவ்வொருவரும் நான் நான் என்று கூறிக்கொண்டு தங்களின் கைகளை நீக்கினார்கள் அப்பொழுது இதன் உரிமையுடன் எதை எடுப்பவர் யார் என்று நபிசல்லாஹு அலிஹிவாசலம் அவர்கள் கேட்டார்கள் மக்கள் தயங்கினார்கள் அபு துஜானா ரவி அவர்கள் நான் அதன் உரிமையுடன் அதை எடுத்துக் என்று கூறி எடுத்தார் இணை போரின் தலைகளை அதன் மூலம் வெட்டிப் பிளந்தார் முஸ்லிம் இரண்டு நான்கு ஏழு பூஜ்ஜியம்